வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் ஜனவரி இருபதாம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியா மற்றும் இந்தோனேஷிய கடற்படையின் இருதரப்பு பயிற்சியான சமுத்திர சக்தியின் தொடக்க பயிற்சியில் பங்கேற்க இந்தோனேஷியாவின் சுராபயா துறைமுகத்தை அடைந்த இந்திய கடற்படை கப்பல் ஐ என் 2. ஆறாவது இந்தியா சோசியல் ஒர்க் காங்கிரஸ் எனும் இந்திய சமூக பணி காங்கிரஸ் விழாவில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு எனும் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர் டாக்டர் மார்த்தோ பரேல் 3. சென்னையை சார்ந்த பாரத் மேட்ரிமணியின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் மகேந்திர சிங் தோனி 4 வேர்ல்டு லங்ஸ் டே எனும் உலக நுரையீரல் தினம் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஐந்து வர்ல்டு கைண்ட்னஸ் டே எனும் உலக கருணை தினம் நவம்பர் பதிமூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு கேள்விகள் ஒன்று வேர்ல்டு டாய்லெட் டே எனும் உலக கழிவறை தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது இரண்டு இந்திரா காந்தி அமைதிக்கான விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது மூன்று அமரேஸ்வர் பிரதாப் சாஹி என்பவர் எந்த மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் நான்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற தெலுங்கானா மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்த தேர்தல் தூதுவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஐந்து வேர்ல்டு டேலண்ட் ராங்கிங் எனும் சர்வதேச திறன் தரவரிசை இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி